الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فايقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان ابراهيم كان امه قانت فاللله خليفا فَلَمْ يَكُنْ مِنَ الْمُشْرِكِينَ شَاكِرًا لِّأَنْعُمِهِ اجْتَبَاهُ وَهَدَاهُ إِلَى صِرَاطٍ مُّسْتَقِيمٍ وَقَالَ يَا بَنِي مَا يَفْعَلُ اللَّهُ بِعَذَابِكُمْ إِن شَكَرْتُمْ وَآمَنْتُمْ وَكَانَ اللَّهُ شَاكِرًا عَلِيمًا وقال ايضا وما بكم من نعمه فمن الله صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم انظروا الى من هو اسفل منكم ولا تنظروا الى من هو فوقكم فهو اجدر الله تجدروا نعمه الله عليكم வாழ்க்கை வழிமுறைகளை அனுகூலமாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹுடைய திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபியா உங்கள் தபியாங்கள் முஸ்லிம்கள் மோமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புனித ஜிமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹாவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு நமது வாழ்க்கையில் அடுத்து நடக்குமாறு ஏழு இருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை அல்லா வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசீர் செய்து கொள்கிறேன் நாற்பத்தி நான்காம் ஆண்டின் துல்ஹ் மாதத்தின் இரண்டாவது ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடி இருக்கிறோம் அன்பானவர்களே நான் பேச இருக்கின்ற தலைப்பு இதற்கு முன்னர் அந்த தலைப்பிலே பயான்களை பிரசங்களை நீங்கள் கேட்டாலும் சில முக்கியமான அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்களை நான் அந்த தலைப்பில உள்ளடக்குவேன் எனவே உங்களுடைய உற்சாகம் விழிப்புணர்வு இதே கவனம் இறுதி வரைக்கும் இருக்கும் என்றால் பேசக்கூடியவருடைய உள்ளத்திலிருந்து வாயிலிருந்து அல்லாஹ் தேவையான விடயங்களை வெளியாக்குவான் இப்ராஹிம் அலிஸ்வராத்துடைய பல சிறப்பம்சங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதிலே அல்லாஹலாலு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு தன்மைதான் இறைவனின் அருட்கொடைகளுக்கு நன்றி உள்ள அடியாராக இருந்தார் இன்று நாமும் நம்மை பற்றி நானும் நன்றி உள்ள அடியான் தான் ஏன் ஏதாவது கிடைத்த அஹமது இல்லா சொல்லிக் கொள்கிறேன் யாராவது தந்தார் ஜசாக்கல்லா ஹைரா என்று சொல்கிறேன் இது மாத்திரமல்ல நன்றி சுக்குர் என்றால் என்னவென்று புரியாமலே ஐம்பது வருடங்களை கழித்து விட்டோம் அறுபது வருடங்களை கழித்து விட்டோம் நன்றி உணர்வென்ப என்றால் என்னவென்று தெரியாமலே எத்தனையோ பேர் கவரித்து போய்விட்டார்கள் அன்பானவர்களே நன்றியை பற்றி பேசுவதற்கு சில நிமிடங்கள் போதாது சில மணத்தியாளங்கள் போதாது வாழ்நாள் பூராக பேசினாலும் பேசி முடிக்க முடியாத ஒரு தலைப்பு என்றாலும் நான் இரண்டு விடயங்களை உள்ளடக்குகிறேன் ஒன்று லின்ும்சீத் இன்னும் ஒன்று ஒன்பர்த்தும் வாழ்க்கை நன்றி உள்ளவராக இருந்தால் இன்னும் இன்னும் தருவோம் நன்றி கட்டவராக இருந்தால் இருந்ததையும் பறிப்போம் தந்ததையும் பறிப்போம் தந்தது தண்டனையாக முடியும் இதுதான் தலைப்பு யாருக்குத்தான் தேவையில்லை எல்லோருக்கும் தேவை அன்பானவர்களே இப்ராஹிம் அலிவலா பற்றி என்ன பேசுகிறோம் எண்பத்தி வயதில் முதலாவது குழந்தை அது அடைந்தார்கள் எனக்கு நல்ல குழந்தைகளை அன்பளிப்பாக தா கிப்டாகத்தா குழந்தைகள் கிப்ட் என்பதை இப்ராஹிம் அலிஸ்வலாம் அவர்கள் துவாவிலும் உணர்த்துகிறார்கள் கிடைத்தாறு வயதில் இஸ்மாகல் என்ற குழந்தை அலிஹிமா அந்தாவினால் கிடைத்தது எண்பத்தாறு வயதில் அதுக்கு பின்னால் தான் இஸ்ஹாக் என்ற குழந்தை சொல்கின்ற இரண்டு குழந்தைகள் இப்ராஹிம் அலிஸ்வலாத்துக்கு எத்தனை குழந்தைகள் தெரியுமா வரலாற்று கிட்டாபுகளை பார்க்கின்ற பொழுது இமாம் இப்போ இன்னும் பழையமாம்கள் எழுதி வைத்திருக்கின்ற நிகழ்வு தெரியுமா இப்ராஹிம் அலை சலாத்துக்கு மொத்தம் பதிமூன்று குழந்தைகள் மற்ற பணி ஒன்று எண்பத்தாறு வயதில் அதுவும் நீண்ட காலத்துக்கு பின்னால் ஒன்று கிடைத்தது ஒன்று கிடைத்தது எண்பத்தாறு வயதுக்கு பின்னால் நன்றி செலுத்தினார்கள் உங்களுக்கு நான் அதிகரித்து தருவேன் இசாக்கை கொடுத்தார்கள் ஹாஜர் அலை சலாத்துக்கு இஸ்மாயில் அலை சலாம் சாரா அலை சலாத்துக்கு இரண்டு பெண்களை திருமணம் முடித்தார்கள் ஒரு பெண்ணுக்கு ஆறு குழந்தைகள் மறு பெண்ணுக்கு ஐந்து குழந்தைகள் அங்கே பதினொன்று இங்கே இரண்டு பதிமூன்று குழந்தைகள் நியாமத்துக்கு நண்டு செலுத்தி அடைந்த குழந்தைகள் முதலாவது குழந்தை கிடைத்ததை தாமதித்து இதுதான் நியாமத்துக்கு நன்றி செலுத்தினால் வயது கட்டுப்பாடு இல்லை அறுபது வயதில் எழுபது வயதில் எண்பது வயதில் தொண்ணூறு வயதில் நாம் குழந்தைகளை தர சக்தி உள்ளவர்கள் அன்பானவர்களே இதுதான் இப்ராஹிம் அலிசொலாம் அதே போன்று இப்ராஹிம் அலிசொலாத்துடைய அந்த அந்த சிறப்பம் அடுத்து தான் நல்லா சொல்கிறான் இஜிசபா பா அல்லா அவர்களை செலக்ட் பண்ணினான் தேர்ந்தெடுத்தான் குவாலிஃபைடான அடியார்களிலே அல்ல ஆக்கினான் ஏன் நாமத்துக்கு நன்றி செலுத்துகின்ற பண்பினால் அல்லிதபா அந்த நன்றி மனப்பான்மைதான் பிரதானம் அவர்களை அல்லா தேர்ந்தெடுத்தான் எந்த அளவு தேர்ந்தெடுத்தான் தொலகையில் தக்பீர் கட்டினால் வஜத்து அந்த வஜத்தும் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் ஒரு கட்டத்திலே மொழிந்த வார்த்தைகள் அத்த ஐயாத்திலும் கமா சொல் இப்ராஹிம் வாலா அலி இப்ராஹிம் அத்த ஐயாத்திலும் இப்ராஹிம் அலிவலாம் ஹஜ்ஜிலும் இப்ராஹிம் அலிசலாம் இப்ராஹிம் அலி அன்பானவர்களே சபா மருவா அங்கே அவருடைய மனைவி ஜம் அவருடைய குடும்பம் நாம் நமக்கு என்ன பெயர் சொல்லிக் கொள்கிறோம் நமக்கு முஸ்லீம் என்று பெயர் வைத்தது யார் தெரியுமா உங்களுக்கு முஸ்லீம் என்று பெயர் வைத்தது இப்ராஹிம் அல்லாஹ் சொல்கிறான் நமக்கு பேர் வைத்தவர்களே நமக்கு பேர் வைக்கின்ற கண்ணியமான ஒரு அனுமதியை இப்ராஹிம் அலை சனத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்றால் எந்த அளவு செலக்டட் சிறப்பு அன்பானவர்களே இதுதான் இப்ராயி அலிசலாம் காலை மாலை ஓதுகின்ற துவாக்களில் வருகின்ற ஒரு துவா காலை மாலை ஒரு நாளைக்கு என்னோட ஐந்து நேரம் தொழுகின்ற பொறவை மாத்திரம் தொழுகின்ற ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் ஒஜ்ஜகத்திலும் அத்த ஐயாத்தின் இப்ராஹிமலை பெயரை ஒஜ்ஜகத்தில் பெயர் இல்லாவிட்டாலும் அவருடைய வார்த்தைகள் அத்த பெயர் காலை மாலை துவாக்களில் கூட அவர்களை விடவில்லை அஸ்மிகில் இஸ்லாம் அலி சொத்து அல்லா இணைத்திருக்கிறான் நாம் காலை பொழுது அடைந்தோம் அல்லா பிக்ரத்தில் இஸ்லாம் இஸ்லாமிய சுபாவத்தோடு ஏகத்துவ களிமாவிலே வாலா முஸ்லிமா இப்ரா அவர்கள் ஏக தூய்மையான அடியான இணை வைக்கக்கூடிய அவருடைய கலாச்சாரப்படி நாங்கள் காலை அடைந்தோம் காலை மாலை துவாவிலும் இப்ராஹிம் அலிம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் எல்லா இடங்களிலும் அவர்களை அல்லா சம்பந்தப்படுத்தியிருக்கிறான் நன்றி உணர்வுடைய வெளிப்பாடு அதே போன்று கண்ணியமான எல்லா நபிமார்களுக்கும் நன்றி செலுத்துவதை அல்லாஹ் பிரதானமான அம்சமாக ஆக்கியிருக்கிறான் இரண்டு தான் நம்முடைய இரண்டு பகுதி தான் வாழ்க்கை வாழ்க்கை இரண்டு பகுதி ஒன்று ஷாக்கிர் சுக்ருடைய வாழ்க்கை இன்னும் ஒன்று சாபிர் சதுரடைய வாழ்க்கை ஏதாவது அல்லாவுடைய அறக்குடைகளை கண்டால் நன்றி அல்லா சோதித்தால் நபிமார்களிடம் குறிப்பா இப்ராஹிம் அலிமிடம் ஐந்து நபிமார்கள் கடுமையான சவால்களுக்கு சோதனைகளுக்கு முகம் கொடுத்தவர்கள் மஹாஹாம் அதுக்கு முன்னாள் இப்ராஹிம் அலிசலாம் நூஹ் அலி சொல்லாம் மூசா அலி சலாம் ஈசா அலைய கடுமையான சவால்களுக்கும் சோதனைகளுக்கு முகம் நபிமார்கள் செய்தார்கள் பொறுமை செய்தார்கள்த்திரமான உறுதி மிக்க சவால்களுக்கு எதிராக உறுதியோடு நின்று அந்த சவால்களை முறியடித்த ரசூல் என்றான் அவர்களை அந்த பட்டியலில் சேர்க்க முன்னால் அசும் நான்கு பேரும் சபர் செய்து கொண்டு நீங்கள் சபர் செய்யுங்கள் வேறொரு ஆயத்தில் இவர்களையும் சேர்த்திருக்கிறான் அன்பானவர்களே முகமது அலுவலகம் அவர்களுடைய நிகழ்வுகளை நான் தொட்டு முன்னால் முன்னே நபிமார்கள் முன்னே நபி அதில் ஒன்றுதான் அபுதன் ஷகூராத்தோடு நாங்கள் யாரை கப்பலில் ஏற்றி காப்பாற்றினோமோ அந்த அந்த பரம்பரை என்று அவர்களை எல்லாம் சொல்லிவிட்டு இன்ன ஊகான அவர் ஒரு நன்றி உள்ள அடியாராக இருந்தார் பற்றி சொல்லுகின்ற பொழுது என்னுடைய தூது என்னுடைய பேச்சு என்னுடைய உங்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அச்சாற்றுகளை ஆயாச்சுகளை வசனங்களை கட்டளை எடுத்து செயல்படுங்கள் வக்கும் நன்றி உள்ள அரியானாக மாறுங்கள் நன்றி உள்ளவர்களில் ஆகிருங்கள் அன்பானவர்களே சுலைமாலே சொலாம் தாவுதலை சலாது குடும்பம் தாவுதலை சரது குடும்பத்துக்கு அல்லாவுடைய கட்டளை அமலூ சுக்ரா குடும்பமே நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக அமல் செய்யுங்கள் அமல் செய்யுங்கள் அமலு ஆல தாவுத சுக்ரா ஷக்கூர் அன்பானவர்களே இந்த தன்மை யாரிடம் இருக்குமோ அல்லா சொல்கின்ற அடியார்களிலே மிக குறைந்தவர்களுடைய பட்டியலில் நாம் சேரலாம் மிக டிமாண்டானவர்கள் கலும் அடியார்களிலே எனக்கு நன்றி செலுத்துகின்றவர்கள் குறைவு யாருக்கு சொல்கிறான் தாவூத குடும்பத்துக்கு அவர்கள் எப்படி தெரியுமா நன்றி செலுத்தினார்கள் அவருடைய குடும்பத்துடைய டெய்லி ஷெட்யூல் என்ன தெரியுமா அன்பானவர்களே அவருடைய குடும்பத்தில் எந்த நேரமும் எந்த நேரமும் எந்த நிமிடமும் அவர்களுடைய வீட்டில் படி நேர அட்டவணைப்படி அது ரொட்டேஷனாக நடந்து கொண்டே இருக்கும் எல்லோருமே தூங்கிக் கொண்டிருந்தாலும் ஒருவர் ஏதோ ஒரு இபாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார் தாவுதரே சந்தர் குடும்பம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்கு அந்த கட்டளையை அவருடைய வேதத்தில் கட்டளை அல்ல குரானிலே சொல்லி காட்டுகிறான் அதற்கு அவர்கள் அவருடைய குடும்பத்தில் எந்த நேரத்திலும் யாரோ ஒருவர் ஏதோ ஒரு இபாதத்திலே இருந்து கொண்டிருப்பார் நன்றி செலுத்துவது குடும்பம் சகித நன்றி செலுத்துவதுதான் அந்த வீட்டுக்குள் எந்த நேரமும் ஏதோ ஒரு நல்லாமல் நடைபெற வேண்டும் இரவு தூங்குகின்ற பொழுதும் கனிமொழி தவணை மாறி மாறி அவர்கள் ஒருவர் தூங்க எல்லோரும் ஒருவர் இபாது அவர் தூங்குகின்ற டேன் வரும்பொழுது இன்னும் அவருடைய கவலும்புவார் இப்படி அவர்கள் நன்றி செலுத்தினார்களாம் இதுதான் நன்றி வெறும் அந்த அதே போன்ற லக்கல் அம்புக்கட்சிக்கு சொல்லிவிட்டால் நன்றி நிறைவேறிவிட்டது அதுவும் சொல்லாதது ஆபத்து அப்படி சொல்லுவதல்ல நன்றி வெறும் அது மாத்திரம் அல்லது வார்த்தை நன்றி மூன்று இடங்களால் வெளிப்பட வேண்டும் நன்றி வெளிப்பட வேண்டும் மூன்று உறுப்புகளால் ஒன்று உள்ளத்தால் உள்ளத்தால் பொருந்திக்கொள்ள வேண்டும் பேச்சால் நாவால் பேச முடியாதவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய அந்த மூலம் அசைவுகள் மூலம் அடுத்தது உறுப்புகளால் அந்த பணத்துக்கான பொருளாதார வசதிக்கான நன்றிதான் அந்த பொருளாதார வசதிக்கான நன்றிதான் ஹஜ்ஜி கடமையா ஹஜ்ஜி தான தர்மங்கள் பொது சேவைகள் ஏழை அநாதை விதவைகள் சிரம பழக்கள் செய்வது பொருளாதார ரீதியாக அலமது பேங்கில் இவ்வளவு இருக்கிறது அந்த பேங்க் இருக்கிறது இந்த பஜாரில் அந்த பஜாரில் இத்தனை கடைகள் என்னுடைய பேங்க் பேலன்ஸ் இவ்வளவு அலமது அங்கு வழக்க சுக்குர அல்ல அங்கே கடமைகளை செய்ய வேண்டும் பிராக்டிக்கலாக நன்றி செலுத்துவது மூன்றும் இணைந்தால் தான் கம்ப்ளீட்டான பரிபூர்ணமான நன்றியை தவிர சொல்லால் மாத்திரம் நிறுத்திக் கொண்டால் அது குறை உள்ளது அது யாருக்கிட்ட சொல்ல முடியாது பாடமாக்கி கொடுத்தால் வீட்டில் வளர்க்கின்ற கிளியும் சொல்லும் கிளியும் சொல்லும் அல்லா அலம்ல சொல்லும் அல்லா சில சில எப்படி இருக்கின்ற அந்த அனிமல்ஸ்களுடைய வயசு மனிதன் சொல்வதை விட உச்சரி போடு மொழியும் வார்த்தை அல்ல செயல் அன்பானவர்களே அதே போன்று இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தாருக்கு சொன்ன புத்திமதி மூன்று விடயம் அல்லாவிடத்தில் சேவைகளை அல்லாவிடம் கேளுங்கள் அல்லாஹுக்கு இபாத செய்யுங்கள் பொருளாதாரம் இபாதத்தோடு பிசினஸ் இபாதத்தோடு வருமானம் இபாதத்தோடு தொழில் இபாதம் சேர்ப்பது இபாதத்தோடு கலந்து கிடைத்த பிறகு அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் கன்யமலை இதுதான் நன்றி முகமது அலுவல்ல அவர்களுக்கு முன்னால் இன்னும்பேன்லை ஒவ்வொரு நியமத்துக்கு நன்றி செலுத்த செலுத்த செலுத்த அவர்களுடைய ஆட்சி பிரமாண்டமாக கொண்டே போனது ஆரம்பத்தில் கண்ணியமானவர்களே மனிதர்கள் அதற்கு பின்னால் ஜின்கள் அதற்கு பின்னால் பறவைகள் எல்லாம் காற்று ஒவ்வொரு கட்டங் கட்டமாக ஒரே தலைவையில் அல்ல ஒவ்வொரு கட்டங் கட்டமாகத்தான் அவர்களுக்கு இந்த பாக்கியங்கள் கிடைத்தன நன்றி செலுத்த செலுத்த அவர்களுக்கு எந்த அளவசப்படுத்தப்பட்டன காட்டுக்கு கட்டளையிடுவார்கள் காட்டு அவர்களை அப்படியே தூக்கி கொண்டு சுமந்து செல்லும் உதவு ஆசார் ஒரு வாசார் காலையில் ஒரு மாத ஒரு மாத தூரம் பிரயாணம் செய்கின்ற தூரம் மாலையில் இன்னும் ஒரு மாதம் ஒரு நாளைக்கு இரண்டு மாதங்கள் பிரயாணம் செய்கின்ற குதிரைகளிலே ஒட்டகங்களிலே பிரயாணம் செய்கின்ற தூரம் காற்று ஒரு நாளிலே கொண்டு செல்லும் அதில் ஒரு கட்டம் தான் பில்கி சாணி உடைய நிகழ்வு அது நிகழ்வை நாம் விரிவாக செல்லவில்லை என்ற அந்த பறவை ஒரு காணவில்லை தாமதித்து வந்தது அது அனுமதி இல்லாமல் போயிருந்தது கோபப்பட்டார்கள் நான் வந்தால் இதை தண்டிப்பேன் அல்லது அதை அறுத்து போடுவேன் அதாவது அது வலிமை போன்று சொல்லாமல் போய்விட்டது கொஞ்சம் சுற்றி பார்க்க போய் அப்படியே இனிமேல் நாட்டுக்கே போய்விட்டதுல இருந்து வணக்கம் தண்டனை கொடுப்பேன் கடுமையாக அறுத்து போடுவேன் குருபான் கொடுத்து விடுவேன் தூரத்திலிருந்து வரும்பொழுதே சுலீமலை அதுதான் விசேஷமான பார்வை திறனை எல்லாம் கொடுத்திருந்தான் மெஷின் கண்டுபிடிக்கப்படாத ஸ்கேன் எவ்வளவுதான் ஸ்கேன் பண்ணினாலும் அது நைன்டி பர்சன்ட் நைன்டி ஃபைவ் தான் கருத்தை தவிர இது போன்றிருக்கிறது வரும் பெரும்பாலும் நூற்றுக்கு நூறு இதுதான் என்று யாரும் ஷுவராக எக்ஸாக்டாக சொல்வதே கிடையாது அந்த அளவுக்கு அதிலே நூற்றுக்கு நூறு அதில் ரிசல்ட் கிடைக்காது பெரும்பாலும் ஆனால் அதை கல்லா கொடுத்திருந்த தன்மை நிலத்துக்குள் எத்தனை அடிக்கு கீழே தண்ணீர் இருக்கிறது என்பதை சொல்லும் அதைத்தான் முதலாளி சுலை மாணவர்கள் அனுப்புவார்கள் பிரயாணம் போகும்பொழுது அது முன்னால் போகும் எந்த இடத்தில் இறங்குமோ அந்த இடத்தில் தான் டென்ட் அடிப்பார்கள் அங்குதான் தங்குவார்கள் அது இடம் காட்டும் தண்ணீர் இடங்களை சுலை மாணவர்களின் முகத்தை கண்டுகொண்டது தூரத்தில் இருந்தே கோபத்தோடு இருக்கிறார்கள் ஏதோ என்னோட கோபத்தோடு இருக்கக்கூடும் அது தூரத்தில் இருந்து கொண்டு சொன்னது நான் உங்களுக்கு தெரியாத ஒரு விடயத்தை ஒரு புதிய விடயத்தை தெரிந்துவிட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி இப்படி சபா என்ற ஊரிலே இப்படி ஒரு அரசி ஒரு ராணி அந்த குடும்ப கூட்டத்தார்களும் அல்லாவே வணங்காமல் இணை வைக்கிறார்கள் இந்த செய்தியை சொன்னவுடன் சுலைமாலிதான் கடிதம் கொடுத்து அனுப்புகிறார்கள் பிஸ்மில்லா சுலைமான்லா தாலு ஆலையை கடிதம் பிஸ்மியை போட்டுவிட்டு நீங்கள் அகங்காரம் கொள்ளாமல் பெருமை அடிக்காமல் என்னிடத்தில் முஸ்லீம்களாக வந்து சேருங்கள் ஒரு தாவத்துடைய ஒரு பிரச்சாரத்துடைய ஒரு கடிதம் கொண்டு போய் போட்டது பில்கேஸ் ராணி ஆலோசனை செய்கிறார் வர தயாராகிறார் வர தயாராகி விட்டார் வெளியாகி விட்டார் செய்தி கிடைக்கிறது கண்ணியமானவர்களே இந்த கட்டத்திலே அம்மா பினே அமைச்சர் அப்தி கப்தீஸ் அவர்களை கொண்டிருந்த நான்காம் பெரிய அரசி நான்தரிய ராணிப்பெரிய ஆட்சியாளர் என்னை விட்டால் ஆளில் என்ற போக்கிலே போய் கொண்டிருந்தார் ஆனால் சுலைமாலே சலாம் தனக்கு அல்லா தந்திருக்கின்ற நியமத்தை நமக்கு அல்லா தந்திருக்கின்ற நியாமத் பெருமை இல்லாமல் தலைக்கணம் இல்லாமல் மற்றவர்களை அற்பமாக கருதாமல் வெளிப்பட வேண்டும் அல்லா நமக்கு தந்த நியமத் நம்மளே வெளிப்படுவதை விரும்புகிறான் பெருமை இருக்கக்கூடாது மற்றவர்களை அற்பமாக பார்க்கக்கூடாது மற்றவர்களை காட்டுவதைக்கு போட்டி பொறாமைக்கல்ல நாம் அனுபவிக்க வேண்டும் நம்முடைய ஆடம்பரம் தவிர்த்து வீணையும் தவிர்த்து கட்டுப்பாடோடு அனுபவிக்க வேண்டும் வைத்துக்கொண்டும் அனுபவிக்காமல் இருக்கக்கூடாது சுலைமாரி தரம் அந்த நியமத்தை கண்ணியமும் பாக்கியமும் அந்தஸ்தும் எப்பாற்பட்டது என்று காட்டுவதற்காக வேண்டி கேட்டார்கள் பில்கி சானியுடைய சிம்மாசனத்தை எமனிலிருந்து பிளஸ்தீனியை கொண்டு வர வேண்டும் யார் தயார் ஒரு வேகமாக செயல்படும் ஜின் தயாராகியது சொன்னது அந்த கூபம் நீங்கள் இந்த இடத்திலிருந்து முன்னால் கொண்டு வருவேன் இது லேட் இதைவிட ஒரு ஷார்ட் பீரியட்ல மிக குறுகிய நேரத்துக்குள் கொண்டு வருவது யார் அங்குதான் ஒரு ஒரு ஞானம் அறிவு ஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு மார்க் அறிஞர் அந்த காலத்து வேதன் படித்த ஒரு மார்க் அறிஞர் ஒரு ஆளின் தயாராகினார் கண் சிமிட்ட முன்னால் கொண்டு வருவேன் மூடிய கண்ணை திறக்க முன்னால் திறந்த கண்ணை மூட முன்னால் இப்படி கண்ணை பார்த்து திறக்க முன்னால் சிமிட்ட முன்னால் நல்ல கொண்டு வாருங்கள் அவர் இஸ்மில் ஆளும் தெரிந்தவர் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்கின்ற சில திருநாமங்கள் இருக்கின்ற நிஸ்மல் ஆலம் அதை ஓதி நம்பிக்கையோடு திவா கேட்டார் சுலையுமா கண் சிமிட்ட முன்னாள் சிம்மாசனம் இருக்கிறது எமெனிலிருந்து பாக்கியம் பெரிய ஒரு அல்லா இவர்கள் மூலம் இவருடைய அந்தஸ்தை உலக அறிய செய்த ஒரு நிகழ்வு என்ன தெரியுமா சொன்னார்கள் இப்படி ஒரு சாதனை இது போன்ற ஒரு சாதனை ரிசல்ட் நன்றி கட்ட வார்த்தைகள் அல்லாவுடைய கிருப்பையினால் இப்படி ஒரு வியாபாரம் செய்தேன் அல்ல இப்படி லாபம் தந்தான் இன்னும் கூடும் பத்து பிரான்ச் இருபது பிரான்சா மாறும் எங்க டெக்னிக் எப்படி தெரியுமா இருக்கின்ற பிரான்ச்சும் பினான்ஸுக்கு போகும் பேங்க போகும் நிலைமை மாறியது யார் யார் என்ன தவறு செய்தார்கள் யாரை வருந்து அது அவர்களை தெரியும் பஸ்ஸுக்கும் பணம் இல்லாமல் தத்தளித்தவர்கள் தெரிய இருநூறு முன்னூறு கோரையன்மாரை வைத்தி ஸ்காபு சம்பளம் கொடுத்தவர்கள் பைக்கிலே டெலிவரி ஓட்டுகின்ற காலம் பலருக்கு பல நஷ்டம் பல காரணங்களால் வந்திருக்கும் சிலருக்கு சோதனை சிலருக்கு தண்டனை கபர்த்தும் இன்ன சதீப் எனக்கு நீங்கள் நன்றி கெட்ட முறையில் நடந்தால் என்னுடைய தண்டனை கடுமையாக இருக்கும் தண்டனை அபுபக்கல் நிலவர்களுக்கு எத்தனை கடை நான்கு கடை கேள்விப்பட்டிருக்கிறோம் நான் ஒரு நாட்டு கிட்ட பார்த்தேன் அபுபக்களுக்கு மக்காவுடைய பசாரிலே எட்டு கடைகள் இழந்தார்கள் எந்த அளவு இழந்தார்கள் ஒரு நாள் உடுப்பதற்கு இல்லை சாக்கு போன்ற துணியால் ஆடை அந்த ஆடைக்கு பட்டன் அந்த புத்தானாக முள்ளு இந்த இழப்பு வட்டியால் இழந்த இழப்பு அல்ல நன்றி அளித்ததல்ல அல்லாவுக்காக இழந்தது அல்லா அதை உடனே அதற்குரிய பிரதிபலனை காட்டினான் இங்கே அபுபக்ரான் வருகிறார்கள் அந்த அந்த ஆடையோடு முல்லை குத்திக்கொண்டு மறுமுனையிலே அடுத்த கடன் ஜிபில் அலை அதே ஆடை விடுவருகிறார்கள் அந்த இழப்பு கண்ணியம் அந்த லோஸ் இங்கு லோஸ் மறுமை பேங்கிலே அதை கணக்கில் சொல்ல முடியாது இதுவரை நான் சொல்வதில்லை அது தங்கள் ஏற முடியாத விளப்பு ஏன் யார் யார் என்ன காரணம் சொன்னாலும் அல்லாவுடைய நியமத்துகளுக்கு நண்டு முறையில் பேசுவது நடப்பது யாருடைய தெரியுமா இது சுலை மாலை சலாத்துடைய சொல்லி நபிக் மூன்று நிகழ்வை சொல்லி முடிக்கிறேன் பேசிய விடயம் என்னவென்று விளங்கியிருக்கும் சிலை மாலை சார் இவ்வளவு பெரிய பாக்கியம் தன்னுடைய ஒரு கோலையில இருக்கக்கூடிய அடியால் தன்னுடைய கூட்டத்தில் ஒருவர் கட்டளை கட்டுப்பாட்டு நடக்கக்கூடிய ஒருவர் ஆன்மீக திறமை தன்னம்பிக்கை அவருடைய ஈமான் தவற்கள் மூலம் இப்படி ஒரு உதவியை இப்படி ஒரு சாதனையை எந்தவிதமான விமானங்களும் ஆகாய போக்குவரத்துகளும் இல்லாத எந்தவிதமான சாதனங்களும் இல்லாத அந்த சாதனத்தோடு சாதிப்பதை சாதனையா சாதனம் இல்லாமல் சாதிப்பது சாதனையா சாதனத்தால் சாதிப்பதை விட சாதனம் இல்லாமல் சாதிப்பது சாதனை அதுவா இதுவா பொற்காலம் அதுவா இதுவா மொபைல் போன் புல் சார்ஜ் அடங்கிவிட்டால் முழுசுவோம் பென்ஷன் ஆகுவோம் எடுப்பது சார்ஜ் இல்லை சார்ஜ் இல்லை அவ்வளவுதான் பெரிய கண்டுபிடிப்பு முன்னேற்றம் நவீன யுகம் வந்து பிச்சி கொள்கிறோம் அறிவிலே பலநீனமான காலம் இதுதான் சாதனம் இல்லாமல் ஹார்ட் டிஸ்க்கு வைரஸ் வந்து விட்டால் முழு படிப்பும் அணிந்து விடும் இந்த மெமரியில் ஒன்றும் கிடையாது ஹார்ட் டிஸ்கான் அனைத்தும் லெப்டாப்பிலே வைரஸ் வந்து விட்டால் எக்ஸாம் ஏன் தெரியுமா இந்த மெமரியில் இல்லை இந்த மெமரி நம்முடைய மெமரி பாது அதிசை அன்லி நி அன்லி கணக்கு இல்லை இது மனித நணி மனித நண்டரியிலே சூறா பாத்தியாகவும் இல்லை லெப்டாப்பிலே முழு சப்தா நம்முடைய அறிவா அது எது அறிவு எது முன்னேறிய காலம் எது சிறந்த காலம் அறிவுத்துறையை தாழ்த்தி பேசவில்லை நமக்கு நாம் அடையனாய் கொண்டு போகிறோம் சாதனங்கள் சர்டிபிகேட்டை கொடுக்க வேண்டும் சாதனங்களுக்கு அன்பானவர்களே இது இடையிலே நான் சொன்ன டெக்னாலஜி வளர்ந்து நம்மை நாம் பலகீனப்படுத்தி ஒரு ஒரு சிறிய சாதனம் இல்லாமல் முந்தைய பஸ் மூன்றாம் கிளாஸ் தான் சிக்னேச்சர் வைப்பார் பிங்கர் பிரிண்ட் இன்னும் இருப்பார்கள் மூத்தவர்கள் இன்னும் இருப்பார்கள் தேவைப்படும் முழு பேரையும் எழுதுவார் தமிழால் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் பார்ப்பதற்கு அவருக்கு பேனாவும் இருந்தால் போதும் தேவையில்லை இன்று ஐநூறு ரூபாய் எடுத்து முன்னூத்தி ஐம்பது ரூபாயுடைய பணத்தை பொருளை வாங்கினாலும் அதை அடித்து பார்த்து பேலன்ஸ் தருகின்ற காலம் யார் அறிவாளி எது அறிவு காலம் எந்த காலத்தில் வாங்க அறிவாளிகள் ஐநூறு ரூபாய்க்கு நூற்றி ரூபாய் பேலன்ஸ் கொடுப்பதற்கு கல்குலேட்டர் தேவைப்படுகின்ற காலம் அறிவு வளர்ந்த காலமா கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஒரு பேனாவும் வைத்து ஒரு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் சுலை மலை சந்திப்பு நிகழ்வோடு அங்கு கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் தொட்டு காட்டுறேன் என்ன சொல்ல வேண்டும் கொள்ள பண்ண வேண்டும் கலசண்டு கொளரப் பண்ணுவதே இந்த கொளர பண்ணுவதுக்கு வருகின்ற வார்த்தை யாருடைய வார்த்தை தெரியுமா இபிலி சுவர்க்கத்திலிருந்து விரட்டப்படுவதற்கு அட்வான்ஸ் கொடுத்த வார்த்தை போவலியே நான் சேர்ந்தவன் நான் உயர்ந்தவன் நான் பெரியால் என்னை விட்டால் ஆள் இல்லை என்ற எச்சன் யார் யார் எங்கே காட்டுவோமோ அல்லாவுக்கு முன்னால் இபினை சாட்டிய அவனை சுவர்க்கத்திலிருந்து தூக்கி எறிந்தான் நாம் நியமத்திலிருந்து தூக்கி எறியப்படுவோம் அத்தனை பாக்கியத்தை கண்டவுடன் சுரமாலேச வந்த வார்த்தைக்கு தான் இவ்வளவு விளக்கம் இந்த எவரிலிருந்து சிம்மாசனத்தை கொண்டு வந்து அல்லா சேர்த்தானே இது என்னுடைய கட்டித்தனம் இவர்களுடைய கட்டித்தரம் இது அல்லா என்னுடைய நடந்தது வார்த்தையும் தெரியுமா இந்த வார்த்தை நம்மிடம் இருந்தால் இன்னும் இன்னும் அங்கு ஜிங்கல் வசம் மனிதர்கள் வசம் அதற்கு பின்னால் பறவைகள் வசம் காற்று வசம் நியமத்துகள் கூடிக்கொண்டே போன ஒவ்வொன்றாக கட்டங்கட்டமாக குரான் கட்டங்கட்டமாக சொல்கிறது எங்களது பறவைகளுடைய பாசையும் தெரியும் மறை தேடி போகிறார்கள் துவாக்கை துவாக்கைக்கு ஆரம்பிக்க முன்னால் சொல்கிறார்கள் என்ன சவுண்ட் அப்படியே போகிறார்கள் எறும்பு நான்கு கால்களையும் எங்களுக்கும் தண்ணீர் தேவைதான் எங்களுக்கு தண்ணீர் தேவை எறும்புடைய துவா எறும்பு நிலத்திலே இருந்து கொண்டு கேட்கின்ற காதுக்கு கேட்டது உடனே சொன்னார்கள் நாங்கள் துவா கேட்க தேவையில்லை சென்று விடுங்கள் எங்களுக்கு இந்த எறும்புடைய துவாவின் பறக்கத்தால் மழை பொழியும் அதே போன்ற எறும்புகளும் கூட்டுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் விளங்காமல் புரிந்து கொள்ளாமல் தகர்த்து விடுவார்கள் மிதித்து விடுவார்கள் அந்த எறும்பின் அந்த ஏதோ ஒரு பள்ளத்தாக்கிலே மேய்ந்து கொண்டிருந்த ஒரு எறும்புடைய வொய்ஸ் குதிரையிலே போய்க் கொண்டிருந்த சுலைமாளி சலாம் அவர்களுக்கு கேட்டது கண்ணைமானுடைய உடனே சிரித்தார்கள் எறும்பு மொழிகின்ற வார்த்தையும் தனக்கு புரிவதாக இருந்தால் எவ்வளவு பிரமாண்டமான ஆட்சி கோடீஸ்வரன் பணக்கான அல்லாஹ் அவருடைய கீ செட் அவருடைய கலங்கிய திறவுகோள்களை சமப்பிற்கு பலசாலியான ஒரு கூட்டம் கஷ்டப்பட்டு தூக்குவார்கள் சிரமப்பட்டு தூக்குவார்கள் அவருடைய தெரியுமா நேர்மாற்றம் என்ன இங்கு சிலை மாசம் ஷுக்கு கூட்டிக் கொடுத்தோம் இன்னும் அதை டெவலப் பண்ணினோம் அதை இன்னும் வளர்த்தோம் அங்கே இன்னும் எல்லா பணத்தையும் காட்டி செலவழி கொடு உதவி செய்வா உனக்கு தந்தது போன்று வாரி வழங்கி செலவழி என்று சொன்னவுடன் அவன் சொன்ன வார்த்தை நன்கு கெட்ட வார்த்தை இன்னமும் இந்தி இது என்னுடைய டெக்னாலஜியால் டேலண்டால் என்னுடைய டிக்ஸால் என்னுடைய ஐடியாவால் சம்பாதித்தது யார் யாரெல்லாம் இப்படி பேசுகிறோமோ காரூன் போன்று பேசுகிறோம் எங்களுக்கு இந்த டேலண்டும் கிடையாது அல்லாஹ் தந்த டேலண்டை விட அல்ல தந்த அறிவை அனுபவத்தை விட டேலண்டை கொண்டு வருமானம் மீட்டு தாருங்கள் கடை திறந்த யாரும் இன்வெஸ்ட் பண்ணி யாரும் லஸ் ஆக முடியாது அல்லாவுடைய கெருபை அது ஒரே வியாபாரம் செய்கின்ற நூறு பேரை நிறுத்தி கேட்டால் வீதம் லாபம் இருக்கும் இருபத்தி வீத மக்களுக்கு சமமாக போட்ட முதல் கிடைக்கும் வீதமானது வாசலிலும் வாகனத்திலும் அந்த ஆயத்துடைய ஸ்டிக்கரை ஒட்டி வேலை இல்லை ஹாட்டில் உள்ளத்தில் ஒட்ட வேண்டும் உள்ளத்தில் பதிய வேண்டும் என்ன நடந்தது இருந்த அந்த உலக வர்த்தக மையம் என்று சொல்லக்கூடிய வேர்ல் டிரேட் சென்டர் அப்படியே பூமிக்குள் சுழிவாங்கப்பட்டது அந்த வேர் ட்ரேட் சென்டர் இன்று ஈஜிப்திலே சர்வதேச குப்பை தொட்டி ஊட்டை கொட்டுகின்ற இடம் காரனுக்கென்று கபறு கிடையாது காரனுக்கென்று நினைவு சின்னம் கிடையாது நினைவு தோதி கிடையாது அவருடைய சகாக்கள் கட்டியிருப்பார்கள் நன்ி கட்டு அவாது அவன் இருந்த அடையாள எழுதிப்பட்டு அவனுடைய கபர்க்கும் கடுமையாக இருக்கும் சிறிய சிறிய மூன்று நிகழ்வுகளை சொல்லி முடிக்கிறேன் நபி சொல்லா சலம் அவர்களுக்கும் நந்தி செலுத்தினால் அதிகரிப்போம் என்ற பாடத்திலே ஒரு உதாரணம் சிறப்பாக இருக்கும் ஒன்று அல்லாஹ் நபி அவர்களுக்கு சொன்னால் நபி ஏ முகமது அவர்களே உங்களுக்கு ஸ்பெஷல் ஒரு பெர்மிஷன் தருகிறோம் உங்களுக்கு ஒரு அனுமதி என்ன தெரியுமா உங்களுடைய சமூகத்திலே உம்மத்திலே ஒன் தேர்ட் மூன்றில் ஒரு பகுதியினருக்கு ஷப்பாத்து செய்யுற அனுமதி உங்களுக்கு தருகிறோம் மூன்றில் ஒரு சாதார்க்கு உமத்திலே மூன்று மூன்றில் ஒரு சாதாரண செய்யலாம் அந்த ஷபாத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் உடனே நபி அவர்கள் என்ன சொன்னால் செய்தார்கள் நன்றி செய்தார்கள் நன்றி செலுத்தினார்கள் பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறாயே உனக்கே எல்லா புகழும் சுஜூதிலிருந்து எழுந்தவில்லை அல்லது எழுந்தியவுடன் பல மாதிரி அந்த நண்டு சுஜூ எழும்பியவுடன் முகமது அவர்களே உங்களுக்கு டூ தேர்ட் உங்களுடைய உண்மையிலே மூன்றில் இரண்டு பகுதியானவர்களுக்கு இரண்டு பகுதியினர்களுக்கு ஷபாட்டு செய்யும் பாத்தியும் உங்களுக்கு உடனே மறுவா சுஜூத் ஒரு சாரார் மூன்றில் ஒரு சாரார் கிடைத்த முப்பது வீதம் அங்கே அறுபத்தி ஏழு வீதங்கள் வைத்திருக்கிறது இங்கே கனியமான நண்டுக்கான சுஜூத் சஜித் இன்னும் கிடைத்த விட்டு ஒரு மடங்கு இன்னும் ஒரு பகுதி பலன்ஸ் அடுத்தியுடன் அடுத்த அல்லாவுடைய உங்களுக்கு முழு உந்து விட்டோம் அண்ணகும் இதுதான் நியமத்துக்கு நன்றி செலுத்தி அல்லாவுடன் கூட்டிக் கொள்வது என்னை அடுத்த நிகழ்வுதான் இரவு திடீரென்று வளமைக்கு மாற்றம் நேர காலத்தில் எழும்புவார்கள் நின்று வணங்குவார்கள் வளமையாக முன்னேற்ற நேரங்களிலே கால் வீங்க கால் வெடிக்க வீங்கி வெடிக்க செய்வார்கள் யார் சுவர்க்கத்தின் கதவை முதலாவது தட்டுகின்றவர்கள் சட்டுவார்கள் சொர்க்கத்துக்கு பொறுப்பான மனக்கு கேட்பார் யார் முகமது வந்திருக்கிறேன் உங்களுக்கு முன்னால் வேறு யார் வந்தாலும் சுவர்க்கத்தை திறக்க வேண்டாம் உங்களுக்காகத்தான் முதலாவது திறக்க வேண்டும் என்று எனக்கு கட்டுரை வரவேற்பார் சுவர்க்கத்தையே முதலாவது திறக்கின்ற செய்யும் பொழுது மனைவி ஆய்ஷாலாம் கேட்டார்கள் உங்களுக்கு இப்படி கஷ்டப்பட்டவன் செய்ய வேண்டுமா முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது உங்களுக்கு இப்படி இப்படி பாத்தியமெல்லாம் இருக்கிறது நீங்கள் இப்படி கஷ்டப்பட வேண்டுமா நபியுடைய பதிலளிமா அவளா கூன நான் ஒரு நன்றி செலுத்தி கண்ணிமன் சொல்லிக் கொண்டே போகலாம் எனவே பேசிய விடயங்கள் சுக்குரை பற்றி நான் எல்லா விடயங்களையும் ஒவ்வொரு பகுதியையும் முழக்கவில்லை இரண்டு பகுதியைத்தான் பேசினேன் இன்று நான் பட்டு ஆய்வது மப்படுவது நம்முடைய டென்ஷன் நம்முடைய ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் நம்முடைய மன அழுத்தம் புலம்புவது உச்சந்தரை முதல் உள்ளங்கால் வரை என்ன இருக்கிறது என்று பார்த்தால் அல்லாதை மறந்து ஒரு வார்த்தை மொழிவதை விட ஒரு செகண்ட் மாற்றமாக சிந்திக்க மாட்டோம் ஹதீசோடு முடிக்கிறேன் ஆரம்பிச்சு ஹரீசா மூன்றாவது பகுதி உங்கள் எப்பொழுதுமே நீங்கள் துனியாவிலே வசதி வாய்ப்பிலே நியமத்துகளிலே உங்களை விட குறைந்த நியமத்துகள் வருமானங்கள் வசதிகள் செல்வங்கள் செல்வாக்குகள் கொடுக்கப்பட்டவர்களை பாருங்கள் உங்களை விட மேலே உள்ளவர்களை பார்க்க வேண்டாம் அப்படி நீங்கள் நடந்து கொண்டால் அல்லாவுடைய நியமத்துக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக அதை நீங்கள் அதை தரம் குறைத்து அற்பமாக சீப்பாக என கொண்டு அவருக்கு அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது என்று நீங்கள் அல்லாவுடைய ஞாபத்துகளை அற்பமாக நினைக்காமல் இருப்பதற்கு உகந்த ஒரு பண்பாக இருக்கும் எப்படி இந்த துனியாவுடைய கீழ் உள்ளவர்களை பாருங்கள் மேலி போட்டி போட வேண்டும் தீனிலே முன்னேற வேண்டும் அல்லாவுடைய நியமத்துக்கு நன்றி செலுத்துவதற்கு உகந்த தன்மை துனியாவில் எப்பொழுதும் சார்ந்த எங்களுடைய குறைவாக கொடுக்கப்படவில்லை உடம்பை பார்த்தாலே ஒபி அம்பு சிங் உங்களுடைய உடம்பு உறுப்புகளை நீங்கள் பார்த்து சிந்திப்பதில்லையா எத்தனை சுகமாக அழகாக உட்கார்ந்து இருக்கிறோம் கிடைக்க முடியாத கட்டில் பேர் அறிவோடு இருக்கிறோம் பைத்தியகாரர்களாக எத்தனை பேர் சாப்பாடுகள் இருந்தும் எல்லாவற்றையும் சாப்பிட முடியாது குடிபானங்கள் இருந்தும் மில்லு கணக்கில் குடிக்கக்கூடிய நாவை அசைக்க முடியாதவர்கள் பேர் உதற்றை அசைக்க முடியாத பேர் வாய் சாய்வதே தண்ணீரை ஊட்டிக்கொண்டிருக்க வேண்டும் எத்தனை பேர் பட்டையோடு எத்தனை பேர் மூக்கு குழாய்களால் சாப்பாடு போகின்ற எத்தனை பேர் கோமாவில் பேர் முடித்துவிட்டேன் ஒரு உதாரணம் விளங்குவதற்கு இவரது உட்கார்ந்து இருக்கிறோம் வலதுபுறம் இடதுபுறம் பார்ப்போம் நம்முடைய ஆடை உதாரணமாக இரண்டாயிரம் ரூபாய் பெருமதியான ஆடை வலது பக்கம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆடை மூவாயிரம் பெருமதியான ஆடை இடது பக்கம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆடை ஆயிரத்து ஐநூறு ரூபாய் ஆடை ஆயிரம் ரூபாய் ஆடை யாரை பார்க்க வேண்டும் என்னுடைய இடது பக்கத்தை ஹம்து இல்லா இவருடைய ஆடை கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் தான் எனக்கு இரண்டாயிரம் ரூபாயுடைய ஆடையை தந்தாயே அல்லாஹும் நாம் நிற்கிறோம் வலது பக்கம் வந்து நிற்கிறது கார் இரண்டு பக்கம் வந்து இடது பக்கம் வந்து நிற்கிறது மோட்டார் பைக் கார் யாரை பார்க்க வேண்டும் காரை பார்த்தால் ஐம்பது லட்சத்து கார்வை தோற்றுகிறார் ஏசியில் போகிறார் எனக்கு எட்டு ஒன்பது பத்து லட்சத்து ஆட்டாளன் இருக்கிறது விளங்கும் மோட்டார் பைக் காரை பார்த்தால் அல்லது எட்டு ஒன்பது லட்சம் ஆட்டோ அல்ல தந்திருக்கிறான் ஒன்றரை இரண்டு மூன்று லட்சத்து பைக் வைத்திருக்கிறார் மோட்டர் பைக் காரை யாரை பார்க்க வேண்டும் அங்கே புஸ்சைக்கிள் வந்து பார்க்க வேண்டும் புஸ்சைக்கிள்காரை பார்க்க வேண்டும் எனக்கு புஸ்சைக்கி புஸ்சைக்கிள் ஐந்து மூன்று எட்டு கிலோமீட்டர் டெய்லி நடந்து போவார்களே நடப்பவர் யாரை பார்க்க வேண்டும் அந்த பேமெண்ட்லே கால் இரண்டும் சப்பானியா உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறாரே அவரை பார்க்க வேண்டும் இப்படி பார்த்தால் யாருக்கு நன்றி கெட்ட தன்மை வரும் எனவே இல்லாமல் இப்ராஹிம் அலிஸ்வலாத்துடைய தன்மைகளிலே ஷாக்கர் அல்யா நோமி நேமத்தை நன்றி செலுத்தக்கூடியவர் என்ற அந்த தலைப்பை அந்த பண்பை அல்லா நம்ம ரசிப்பாக்குவானாக யாழ்ப்பு பாவங்களையும் இணைத்தருவையாக இவருடைய பெற்றோருடைய பாவங்களையும் இணைத்தல்வையாக மனை மக்களுடைய பாவங்களையும் இணைத்தல்வையாக சகோதர சகோதரைய பாவங்களையும் இணைத்தல்வையாக புற முஸ்லீம்கள் மோமியர்கள் அனைவருடைய பாவங்களையும் இணைத்தல்வையாக யாழ் உண்மையான ஈமானை தருவாயாக இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக நன்றி உணர்வை தருவாயாக நம்முடைய நியாமத்துகளுக்கு சரியான முறைகளை நன்றி செலுத்தும் பக்குவத்தை தருவதாக வழிகாட்டல்களை தருவாயாக அந்த நன்றியின் மூலம் நியமத்துகளை இன்னும் இன்னும் வளர்ப்பாயாக இன்னும் முன்னேற்றுவாயாக நம்முடைய சகல துறைகளிலும் வளர்ச்சியைப்படுத்துவாயாக நண்டு கட்ட முறை நடந்து தண்டனைக்குரிய இவரை நம்மை மாற்றி விடாது யா அல்லா ஒவ்வொரு நியமத்துக்கும் எந்த முறையில் நன்றி செலுத்த வேண்டுமோ அந்த முறைகளை நீ காட்டித் தருவாயாக அதன்படி செயல்பட வைப்பாயாக யா அல்லா இந்த பெருநாள் தினங்களை கபுள் செய்வாயாக ஐயாவுடைய அமல்களை கபுள் செய்வாயாக யார் யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கு சென்று ஹஜ்ஜை முடித்து திரும்ப தருவார்கள் இருக்கிறார்களா அல்லா அவருடைய ஹஜ்ஜிகளை ஏற்றுக் அவருடைய வாக்களில் எங்களுக்கும் பங்கு தருவாயாக எங்களில் யார் யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் ஹஜ்ஜை நசைவாகவில்லையா அல்லா எங்கள் அனைவர்களுக்கும் அந்த புனிதமான ஹஜ்ஜை நிறைவேற்றும் தொகுதி செய்வாயாக அந்த பாக்கியத்தை தருவாயாக யாரா ஹாஜிகளை ஆரோக்கியமாக நாடு அவருடைய திருத்தத்தோடு திரும்ப வைப்பாயாக சௌபாவோடு திரும்ப வைப்பாயாக நம்ம நாட்டு நிலைமைகளை இல்லாமலாக்குவாயாக பொருளாதார பிரச்சனைகளை இல்லாமலாக்குவாயாக நாட்டு நிலைமைகளை சுகிச்சமாக்குவாயாக எல்லா தரப்பு மக்கள்களும் நிம்மதியாக வாழக்கூடிய நாடாக மாற்றுவாயாக உலகத்துக்கு முன்மாதிரியான நாடாக மாற்றுவாயாக ஈ மாடன் வாழ்ந்து களிமாவுடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருவாயாக வாக்குறுதாவான